இது ஒலிபீடியாவில் பதிவு செய்யப்பட்டது யாவரும் பகிரக்கூடிய படைப்பாக்க பொது உரிமத்தின் கீழ் வெளியிடப்படுகிறது கட்டற்ற கலைக்களஞ்சியமான விக்கிபீடியாவில் இருந்து தமிழகத்தில் பட்டியலின மக்களிடையே எழுந்த முன்னோடி ஆளுமைகளுள் ஒருவர் இரட்டைமலை சீனிவாசன் இந்திய அளவிலான பட்டியலின மக்களின் அரசியல் வரலாற்றை எடுத்துக் கொண்டால் அதில் தமிழகத்துக்கு முக்கிய இடம் உண்டு ஆங்கிலேய ஆட்சி நிலைபெற்றதன் பெற்றதன் பின்னணியில் இந்தியா நவீன யுகத்தை எதிர்கொண்டது அப்போதே நவீன சிந்தனைகளையும் வாய்ப்புகளையும் உள்வாங்கி செயல்பட்ட தலைவர் திவான் பகதூர் இரட்டைமலை சீனிவாசன் ஒரு இந்திய அரசியல்வாதி சமூக சீர்திருத்த செயல்பாட்டாளர் வழக்குரைஞர் ஆதிதிராவிட மக்களுக்காக குரல் கொடுத்தவர் பரையர் மகாசன சபையை தோற்றுவித்து பறையன் என்ற திங்கள் இதழையும் நடத்தியவர் சென்னை மாகாண சட்டசபை உறுப்பினராக ஆயிரத்து முதல் ஆயிரத்து வரை இருந்தவர் சீனிவாசன் பழைய செங்கல்பட்டு மாவட்டத்தில் மதுராந்தகத்திற்கு அருகில் உள்ள கோழியாளம் என்கிற சிற்றூரில் சடையன் என்பவருக்கு சூளை ஏழு ஆயிரத்து எண்ணூற்று பிறந்தார் தெய்வபக்தி மிகுந்த குடும்பத்தில் பிறந்ததால் இவருக்கு சீனிவாசன் என பெயரிட்டனர் தொடக்க பள்ளியில் தந்தையின் பெயரின் முன் எழுத்திற்கு பதிலாக தந்தையின் முழு பெயரையும் சேர்த்து எழுதிவிட்டார்கள் அதனால் இரட்டைமலை சீனிவாசன் ஆனார் கோழியாலத்திலிருந்து இவருடைய விவசாய குடும்பம் வறுமை காரணமாகவும் சாதிய கொடுமை காரணமாகவும் தஞ்சை நோக்கி இடம் பெயர்ந்தது அங்கு அதைவிடக்கூடிய சாதிய அடக்குமுறை தாண்டவமாடியதால் இவரது குடும்பத்தார் அங்கிருந்து கோயம்புத்தூர் சென்றனர் கோயம்புத்தூரில் இவர் கல்வி பயின்ற பள்ளியில் சுமார் நானூறு மாணவர்களில் பத்து மாணவர்கள் தவிர மற்ற அனைவருமே பிராமண மாணவர்கள் என தன் வாழ்க்கை சுருக்கத்தில் அவரே எழுதியுள்ளார் வறுமை காரணமாக பள்ளி கல்வியோடு இவர் படிப்பை முடித்துக் கொண்டார் தீண்டாமை கொடுமைக்கு எப்படி முற்றுப்புள்ளி வைப்பது என்பதை பற்றியே எந்நேரமும் எண்ணிக்கொண்டிருந்தார் ஆயிரத்து எண்ணூற்று ஆண்டில் ரெங்கநாயகி அம்மாளை திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு இரண்டு பெண் பிள்ளைகளும் நான்கு ஆண் பிள்ளைகளும் பிறந்தனர் நீலகிரியில் ஓர் ஆங்கிலேயர் நிறுவனத்தில் எழுத்தராக வேலைக்கு சேர்ந்தார் 10 ஆண்டுகள் அங்கு பணியாற்றிய பின் ஆயிரத்து எண்ணூற்றி தொன்னூறு இல் சென்னைக்கு வந்தார் ஆயிரத்து இல் பறையர் மகாசன சபையைத் தோற்றுவித்தார் ஆயிரத்து முதல் ஆயிரத்து வரை பறையன் என்ற திங்கள் இதழை நடத்தினார் இதே காலகட்டத்தில்தான் அதாவது டிசம்பர் 1, ஆயிரத்து இல் பண்டித அயோத்திதாசர் நீலகிரியில் திராவிட மகா சபையின் முதல் மாநாட்டை கூட்டினார் அதில் பத்து தீர்மானங்கள் நிறைவேற்றி ஆங்கில அரசுக்கும் காங்கிரசு கட்சிக்கும் அனுப்பி வைத்தார் ஆயிரத்து எண்ணூற்றி தொன்னூற்றி இரண்டு அதை ஆதிதிராவிட மகாசன சபை என பெயர் மாற்றி பதிவும் செய்தார் அயோத்திதாசரின் முதல் மனைவி இறந்துவிட்ட பிறகு இரட்டைமலை சீனிவாசனின் தங்கை தனலட்சுமியை இரண்டாவது மனைவியாக திருமணம் செய்து கொண்டார் ஆதித்திராவிட பெண்கள் படிக்காத அக்காலத்திலேயே இந்த அம்மையார் எட்டாம் வகுப்பு வரை படித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இரட்டைமலை சீனிவாசன் ஆயிரத்து ஆம் ஆண்டில் வேலை தேடி தென்னாப்பிரிக்கா சென்றார் அங்கு நீதிமன்றத்தில் ஆவணங்களை மொழிபெயர்த்து கூறும் வேலை பார்த்தார் இவர் தென்னாப்பிரிக்காவில் இருந்த போதே இங்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினாறு பார்ப்பனரல்லாதார் இயக்கம் தோன்றியது அதனை ஒட்டி ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழு இல் ஆதித்திராவிட மகாசபையம் சி ராஜா போன்றவர்களால் புதுப்பிக்கப்பட்டது ஆயிரத்து இல் தென்னாப்பிரிக்காவில் திரும்பினார் மாண்டேக செம்ஸ்போர்டு சீர்திருத்தப்படி ஆயிரத்தி இல் நடைபெற்ற தேர்தலின் போது சென்னை மாகாண சட்டசபைக்கு ஆதி திராவிடரில் இருந்து 5. உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழு வரை ஓர் அவை மட்டுமே இருந்தது ஆயிரத்து முதல் இரண்டு அவைகள் செயல்பட்டன இரண்டாவது தேர்தலுக்கு பின் நவம்பர் பத்தொன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்து மூன்று இல் இரட்டைமலை சீனிவாசன் உள்ளிட்ட பத்து பேர் சட்டசபையின் உறுப்பினர்களாக நியமனம் செய்யப்பட்டனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஆதி திராவிடர் யாரும் எந்த தேர்தலிலும் போட்டியிடவில்லை எல்லா நிலையிலும் நியமனம் மூலமாகவே உறுப்பினராக்கப்பட்டனர் ஆகஸ்ட் இருபத்தி ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி நான்கு மலை சீனிவாசன் அத்தீர்மானத்தை அரசும் ஏற்றுக்கொண்டது அத்தீர்மானம் பிப்ரவரி இரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி வெளியிடப்பட்டது எந்த வகுப்பையாவது சமூகத்தையாவது சேர்ந்த யாதொரு நபராகிலும் நபர்களாகிலும் யாதொரு பட்டணம் அல்லது கிராமத்தில் உள்ள எந்த வழி தெருமார்க்கமாயினும் நடப்பதற்கு ஆட்சேபனை இல்லை என்பதும் இந்த தேசத்தில் உள்ள சாதி இந்துக்கள் எம்மாதிரியாகவும் எவ்வளவு மட்டிலும் யாதொரு அரசாங்க அலுவலகத்தின் வளாகத்திற்குள் போகலாமோ யாதொரு பொதுக்கிணறு குளம் அல்லது பொதுமக்கள் வழக்கமாய்கூடும் இடங்களை பயன்படுத்தலாமோ அல்லது பொதுவான வேலை நடத்தப்பட்டு வருகின்ற இடங்கள் கட்டடங்கள் ஆகியன இவைகளுக்குள் போகலாமோ அம்மாதிரியாகவும் அம்மற்றிலும் ஆதி திராவிடர் வகுப்பினை சேர்ந்த யாதொரு நபர் போவதற்காவது உபயோகிப்பதற்காவது ஆட்சேபனை இல்லை என்பதும் அரசின் கொள்கையாகும் என்று அறிவிக்கப்பட்டது அலுவலர்களுக்கும் அனுப்பப்பட்டது அரசு செயலாளர் இரட்டைமலை சீனிவாசன் சட்டசபையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நவம்பர் முதல் ஆயிரத்து இல் சட்டசபை கலைக்கப்படும் வரை உறுப்பினராக பணியாற்றினார் அப்போது ஆதிதிராவிட மக்களின் வாழ்வியல் உரிமைகளுக்காக கொண்டு வந்த தீர்மானத்தின்படி பறையர் என்ற பெயர் நீக்கப்பட்டு ஆதிதிராவிடர் என்ற பெயர் அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அரசாணை என் பதினேழு மூலம் மார்ச் இருபத்தி ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி இரண்டு இல் பரையர் பல்லர் மக்களுக்கு ஆதித்ராவிடம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது பெயர் மாற்றம் செய்யப்பட்டு இரண்டு ஆண்டுகள் ஆகியும் பல பத்திரப்பதிவு அலுவலகங்களில் பறையன் பஞ்சமன் என்றே பதிவு செய்யப்படுகிறது இதை அரசு உடனே தடுத்து நிறுத்த வேண்டும் என இரட்டைமலை சீனிவாசன் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி முறையிட்டார் உடனடியாக தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அன்றைய முதல்வர் பணகல் அரசர் பதிலளித்தார் பரம்பரை மணியக்காரர்கள் உயர் சாதியினராக உள்ளனர் அவர்கள் ஆதிதிராவிடர் வசிக்கும் தெருவிற்கு வருவதில்லை எனவே பரம்பரை மணியக்காரர் முறையை நீக்கி அணைத்து சாதியினரும் ஆதிதிராவிடர் உள்பட மணியக்காரராக வர வழிவகை செய்ய வேண்டும் என சட்டசபையில் அரசுக்கு கோரிக்கை வைத்தார் இதே கோரிக்கையை அருந்ததிய சாதி உறுப்பினரான எல் சி குருசாமியும் முன்வைத்தார் இவர்களின் கோரிக்கை அறுபது ஆண்டுகளுக்கு பின் எம் ஜி ஆட்சி காலத்தில் நிறைவேறியது பிப்ரவரி ஆறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று சட்டசபையில் பேசிய இரட்டைமலை சீனிவாசன் தெலுங்கு மொழி தாழ்த்தப்பட்டோரான மாலா மாதிகாவை ஆதி ஆந்திரர் என அழைக்கும் போது தீயர்களை ஏன் மலையாளத்திராவிடர் என அழைக்கக்கூடாது என கேள்வி எழுப்பினார் இரட்டை மலை சீனிவாசன் ஒவ்வொரு ஆண்டும் தவறாமல் பட்ஜெட் உரையின் மீது உரையாற்றுவது வழக்கம் அவரது முதல் பட்ஜெட் உரை பிப்ரவரி ஆறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று தொடங்கியது ஆதித்ராவிட மக்களுக்கு தேவையான நிதி ஒதுக்கீடு கல்வி வளர்ச்சி சுகாதார வளர்ச்சி பஞ்சமி நில ஒதுக்கீடு போன்றவற்றை வற்புறுத்தினார் பெரும்பாலும் ஆங்கிலத்திலேயே பேசினார் மதுரை பிள்ளை சாமி சகஜானந்தம் ஆகிய இருவர் மட்டும் சட்டசபையில் தமிழிலேயே பேசினார்கள் இரட்டைமலை சீனிவாசனின் மற்றொரு முக்கிய தீர்மானம் மதுக்கடைகளை மூட வேண்டும் என்பது கலால் அதிகமாக கிடைப்பதால் ஆங்கில அரசு இந்தியா முழுவதும் நிறைய மதுக்கடைகளை திறந்து வைத்திருந்தது இதில் உழைக்கும் மக்களான அடித்தட்டு மக்களின் பணம் உறிஞ்சப்படுவதாக சீனிவாசன் கருதினார் அறவே கடையை மூட சொன்னால் மூட மாட்டார்கள் என்பதால் குறைந்தபட்சம் விடுமுறை நாட்களிலாவது மது கடைகளை மூட வேண்டும் என்று செப்டம்பர் ஒன்பது இல் சட்டசபையில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்தார் அதை அரசு ஏற்றுக்கொண்டது சுப்பராயன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து மூன்று சனவரி ஆம் நாள் சென்னை சட்டசபையில் ஆதிதிராவிடர்களை கோயிலில் நுழைய அனுமதிக்க சட்டமியற்ற வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார் இத்தீர்மானத்தை ஆதரித்து இரட்டைமலை சீனிவாசன் பேசினார் இத்தீர்மானம் சட்டசபை வாக்கெடுப்புக்கு விடப்பட்டது 56 ஆறு வாக்குகள் ஆதிதிராவிடர் கோயில் நுழைவுக்கு ஆதரவாகவும் பத்தொன்பது வாக்குகள் நடுநிலையாகவும் இருந்தது எதிர்ப்பின்றி இத்தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஆனால் இந்துக்களின் சமய நம்பிக்கைகளை பாதிப்பதாக கூறி இந்தியாவின் தலைமை ஆளுநர் ஒப்புதல் அளிக்காததால் இத்தீர்மானத்துக்கு சட்ட ஏற்பு கிட்டவில்லை ஆதி திராவிடர்களின் முதல் மாகாண மாநாடு ஜனவரி இருபத்தி ஒன்பது இல் சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் நடைபெற்றது இரட்டைமலை சீனிவாசனை தலைமை ஏற்கும்படி வி ஜி வசுதேவ பிள்ளை முன்மொழிந்து முனிசாமி பிள்ளை வழிமொழிந்தவுடன் பலத்த கரவொழிகளுக்கிடையே இரட்டைமலை சீனிவாசன் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் எம் சி மதுரை பிள்ளை வரவேற்புரையாற்றினார் வரவேற்பு குழுவின் தலைவர் என் சிவராஜ் சிறப்புரையாற்றினார் இம்மாநாட்டின் முக்கிய நோக்கம் அப்போது இந்தியாவிற்கு வரவிருந்த சைமன் குழுவிற்கு அறிக்கை தயாரித்து கொடுப்பதற்கான குழு அமைப்பதும் ஆங்கில அரசிற்கு ஆதி திராவிடர்களின் தேவைகளை வலியுறுத்துவதும் ஆகும் இம்மாநாட்டில் ஆதி திராவிடர்களுக்கு தனி தொகுதி வேண்டும் என்றும் இருபத்தி ஒன்று வயது அடைந்த அனைவருக்கும் வாக்குரிமை அளிக்கப்பட வேண்டும் என்றும் கல்வி வேலைவாய்ப்புகளில் ஆதி திராவிடர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் அளிக்கப்பட வேண்டும் உயர்கல்வி உள்பட அனைத்து கல்வியும் இலவசமாக வழங்கப்பட வேண்டும் எனவும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன ஆயிரத்து வரை பச்சையப்பன் கல்லூரியில் ஆதித்திராவிட மாணவர்களை சேர்த்துக் கொள்ளவில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி எட்டு இல் தான் முதன்முறையாக ஆதித்திராவிட மாணவர்களுக்கு கதவு திறக்கப்பட்டது மதுரை பிள்ளை வரவேற்புரையில் பச்சையப்பன் கல்விக்குழுவிற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார் ஆயிரத்து முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இலண்டனில் நடைபெற்ற வட்டமேசை மாநாடுகளில் இவர் அம்பேத்கருடன் ஆதிதிராவிட மக்களின் பிரதிநிதியாக சென்று கலந்து கொண்டு சிறப்பாக பணியாற்றினார் காந்தியுடன் தென்னாப்பிரிக்காவில் தனக்கிருந்த நட்பை கொண்டு இலண்டனில் காந்தியுடன் நேரில் சந்தித்து பிரச்சினையை சுமூகமாக முடித்துவிட முயன்றார் ஆனால் பலன் இல்லை அம்பேத்கருடன் இணைந்து காந்தியை எதிர்க்க தொடங்கினார் கடைசி வரையில் அம்பேத்கருடனும் தமிழகத்தில் திராவிட இயக்கத்தினருடனும் நட்புணர்வுடன் செயல்பட்டு வந்தார் இலண்டன் வட்டமேசை மாநாட்டில் இரட்டைமலை சீனிவாசன் ஆதிதிராவிட மக்களுக்கு இரட்டை வாக்காளர் தொகுதி வழங்கப்பட வேண்டும் என்றும் ஆதிதிராவிட மக்களின் விகிதாச்சார ஏற்ப கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் உரிய பங்கு அளிக்கப்பட வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி பேசினார் இதே கோரிக்கையை வலியுறுத்தி அம்பேத்கரும் மிக விரிவாக வட்டமேசை மாநாட்டில் பேசினார் இலண்டன் வட்டமேசை மாநாட்டில் இவர்கள் இருவரும் தயாரித்து கொடுத்த ஆவணம் ஆதிதிராவிட மக்களின் முழு உரிமையை பெற்று தருவதாக அமைந்திருந்தது இரட்டைமலை சீனிவாசனை வட்டமேசை மாநாட்டிற்கு அழைத்து சென்று தம்மை புறக்கணித்து விட்டார் என்ற கோபத்தில் எம் இராசா அம்பேத்கருக்கு எதிராக பூனா ஒப்பந்தத்தின் போது இந்து மகா சபை தலைவர் மூஞ்சேவுடன் சேர்ந்து கொண்டும் காந்திக்கு ஆதரவாகவும் செயல்பட்டார் அம்பேத்கர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஐந்து என அறிவித்தே நாம் இந்துவாக இருந்தால் தானே மதம் மாற வேண்டும் என்று அம்பேத்கருக்கு தந்தி மூலமாக தன் கருத்தை தெரிவித்தார் இரட்டைமலை சீனிவாசனின் அரசியல் பயணத்தை கவனிக்கிற அவர் பல்வேறு நிலைப்பாடுகள் ஆளுமைகள் சார்ந்து ஊடாடி வந்திருப்பதை பார்க்க முடிகிறது ஒடுக்கப்பட்டோரின் சமயம் குறித்து அவருடைய காலத்தின் பிற தலைவர்களிலிருந்து மாறுபட்ட அணுகுமுறையை இரட்டை மலை சீனிவாசன் கொண்டிருந்தார் அயோத்தி தாசர் பகுத்தம் தழுவ உதவிய கர்னல் ஆல்காட்டை ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பது களிலேயே சந்தித்து உரையாடி வந்த போதிலும் சீனிவாசன் பகுத்தம் தழுவவில்லை பின்னர் அம்பேத்கரோடு தொடர்பு கொண்டிருந்த அவருடைய மதமாற்றம் பற்றிய கருத்தோடு சீனிவாசன் இணக்கம் கொள்ளவில்லை ஆனாலும் ஒடுக்கப்பட்டோரின் மரபுகளை தேடுவதில் அவர் ஆர்வம் கொண்டிருந்தார் இதன்படி பின்னாளில் ஆலய பிரவேசம் நடந்த போது பல்வேறு தாழ்த்தப்பட்ட மக்கள் முற்காலத்தில் பெற்றிருந்த உரிமைகளை எடுத்து காட்டி ஆலய பிரவேசத்தை ஆதரித்தார் திருவாரூர் தியாகராஜ பெருமாள் கோயிலில் தியாகசாம்பான் வழிவன் தோற்கென்று அளிக்கப்பட்ட உரிமைகள் கும்ப கோணத்தில் பாழாக்கப்பட்ட நந்தன் கோட்டை மதில் போன்றவற்றை பற்றியெல்லாம் சீனிவாசன் பேசியிருக்கிறார் ஆயிரத்து தொள்ளாயிரம் சீனிவாசன் தென்னாப்பிரிக்காவுக்கு சென்றார் அவர் இந்தியாவில் இல்லாத காலத்திலும் அவர் தொடங்கி விட்டுச் சென்ற அமைப்பு செயல்பட்டு வந்தது ஆயிரத்து இந்தியா திரும்பினார் இந்த காலத்தில் நீதி கட்சியினரின் தொடர்பு அவருக்கு இருந்தது இரட்டைமலை சீனிவாசனின் பணிகளை பாராட்டி பிரிட்டிஷ் அரசு அவருக்கு இராவ் சாகிப் திவான் பதூர் பகதூர் அழித்து சிறப்பித்தது அவர்கள் திராவிடமணி எனும் பட்டம் வழங்கி சிறப்பித்தார் இவர் ஆயிரத்து செப்டம்பர் பதினெட்டு இரண்டு மணியளவில் என் நான்கு எம் வீரபத்திறன் திரு பெரியமேடு பகுதியில் 86 ஆறாம் வயதில் இயற்கை எய்தினார் இந்திய நடுவன் அரசு ஆகஸ்ட் பதினைந்து இரண்டாயிரம் இல் இரட்டைமலை சீனிவாசனுக்கு அஞ்சல் தலை வெளியிட்டு சிறப்பு செய்தது